வணக்கம் நற்றினையின் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது செய்தி சேவை ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்தி பதினெட்டு தைத்திங்கள் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் கர்நாடக அரசு தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய காவிரி நீரை தர மறுப்பதால் பத்து லட்சம் ஏக்கர் சம்பாப்பெயிர்கள் கருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தமிழக விவசாயிகளும் இந்திய குடிமக்கள் தான் என பாமக தலைவர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கோமாதா பூஜையுடன் பொதுமக்களுடன் சேர்ந்து மாட்டுப்பொங்கலை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கொண்டாடினார் சென்னையில் நாற்பத்தி ஒராவது புத்தக கண்காட்சியில் விடுமுறை தினமான பொங்கல் அன்று ஒரே நாளில் அறுபதாயிரம் பேர் குவிந்தனர் என பபாசி அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் குட்கா ஊழல் ஓயவில்லை இதற்கு சிபிஐ விசாரணையே ஒரே தீர்வாக இருக்கும் என அன்புமணி கூறியுள்ளார் ஞானியின் மறைவு பத்திரிகை உலகிற்கு பேர் இழப்பு என மு ஸ்டாலின் இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார் ஆதார் பயனாளர்களின் விவரத்தை சரிபார்க்க விரல் ரேகை பதிவு மற்றும் கண்விழி படலத்துடன் முக அடையாளத்தை பயன்படுத்த யுஐடி ஏ முடிவு செய்துள்ளது இந்த புதிய வசதி ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் நான்கு நீதிபதிகளுக்கு இடையேயான பிரச்சினை முடிவுக்கு வந்துவிட்டது என்று இந்திய பார் கவுன்சில் தலைவர் மனன் குமார் மிஸ்ரா தெரிவித்துள்ளார் நடிகர் ஜெயராம் மற்றும் பாடகி சித்ரா இருமுடிக்கட்டி சபரிமலை ஐயப்பனை நேற்று தரிசனம் செய்தனர் முன்னிட்டு படை வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தும் பிரதமர் நரேந்திர மோடியும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உரி செக்டார் பகுதி வாயிலாக இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற ஜெய்ஷ் ஹி முகமது அமைப்பைச் சேர்ந்த ஐந்து தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் போலியோ நோய் ஒழிப்புக்காக பாகிஸ்தானுக்கு உலக பெரும் பணக்காரரான பில்கேட்ஸின் தொண்டு நிறுவனம் கோடிக்கணக்கான ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளது துருக்கியின் ராப்சான் விமான நிலையம் ஓடுபாதையில் தரையிறங்க முற்பட்ட விமானம் ஒன்று ஓடுபாதையை விட்டு விலகிச் சென்றதால் அவ்விமான நிலையம் சற்றுநேரம் மூடப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்திய பிரதமர் மோடி மிகப்பெரும் தலைவர் என்றும் தனது நாட்டு மக்களின் எதிர்காலத்திற்காக கடுமையாக உழைக்கிறார் எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் மக்களின் பெரும் வரவேற்பை பெற்ற அமேசான் நிறுவனத்தின் கிரேட் இண்டியன் செல் ஜனவரி இருபத்தி தேதி முதல் ஆரம்பமாகிறது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் முப்பத்தி அதிகரித்து இரண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்று டிசம்பர் மாதத்திற்கான பணவீக்கம் ரூபாய் சரிந்துள்ளது உணவுப் பொருட்களின் விலை ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்திருப்பதால் பணவீக்கம் சரிந்துள்ளதாக கூறப்படுகிறது அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்படவுள்ள மத்திய பட்ஜெட்டில் வருமான வரி செலுத்துவோருக்கு சாதகமான அம்சங்கள் இடம்பெறும் வகையில் அறிவிப்புகள் இருக்கும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன விளையாட்டுச் செய்திகள் இங்கிலீஷ் பிரிமியர் லீக் கால்பந்து இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு சீசனில் மான்செஸ்டர் சிட்டி அறுபத்தி புள்ளிகளுடன் முதல் உள்ளது மான்செஸ்டர் யுனைடெட் நாற்பத்தி புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து முன்னூற்றி ரன்கள் எடுத்துள்ளது இதில் கேப்டன் விராட் கோலி நூற்று ரன்கள் எடுத்துள்ளார் முத்தரப்பு ஒருநாள் தொடருக்கான லீக் போட்டியில் வங்கதேஷ் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தியது ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் யூகி பாம்பரி மற்றும் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் வீனஸ் வில்லியம்ஸ் தோல்வியடைந்து வெளியேறினா் பத்திரிகையாளர் எழுத்தாளர் அரசியல் விமர்சகர் நாடக ஆசிரியர் உட்பட பல்வேறு திறமைகளுக்கு சொந்தக்காரரான ஞானி அவர்களின் மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நாசர் பார்த்திபன் உள்ளிட்ட பலர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு என்ற தலைப்பில் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தின் இரண்டாம் பாகத்தை எம் ஜி கொண்டு அனிமேஷன் படமாக தயாரிக்கிறார்கள் இதற்கான தொடக்க விழா நாளை அடையாறு சத்யா ஸ்டுடியோவில் நடக்கிறது